20 இருபதாம் அதிகாரம் ஏழாம் அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்துக்கு அனுப்பிவிடு அவனிடத்துக்கு அனுப்பிவிடு ஒரு ராஜாவினிடத்தில் தெய்வம் பேசுகிற ஒரு வார்த்தை அவளை அனுப்பிவிடு அவனிடத்துக்கு அனுப்பிவிடு அவளை வைக்காத அரண்மனை விட்டு வெளியே அனுப்பு வா வாழ்க்கையில் அவளை இணைக்காத அவளை தொடளை அனுப்பிவிடு இது தேவன் ஒரு அபிமிலேக் என்கிறதான ஒரு ராஜாவுக்கு தேவன் சொன்னதான ஒரு கட்டளை அந்நிய தேசத்தில் அப்ரஹாம் போய் தங்கின பொழுது அங்கே சூழ்நிலைகள் மாறினது இப்போ இந்த ராஜா வந்து அப்ரஹாமுடைய மனைவி சாராளை தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய்விட்டான் கொண்டு போன அன்னைக்கு நைட்டில் கத்தரம் வந்துட்டு பேசினார் அவளை வெளியனுப்புளை தோடாத அவ அரண்மனையில் வைக்காத வச்ச நீ செத்தாயிரம் எல்லாம் கரெக்ட் நீ சாகமா பிழைக்கணும்னா முதல்ல அவளை வெளியே அனுப்ப ஆதிம இருபதாம் அதிகாரம் மூணாம் வசனம் இரவிலே அபிலே அபி அபிமலேக்கு சொப்பனத்திலே தோன்றி நீ அழைப்பித்தீ செத்தாய் செத்தாய் நீ வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிற பலவீனத்தின் செத்தாய் நீ வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிற தோல்வி நிமித்தம் நீ செத்தாய் எப்படி இருக்கும் நைட்ல அந்த பெண்ணை கெடுக்கணும் இல்லை விட்ட வச்சுக்கணும் வாழ்க்கை நடத்தணும் கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு பகலில் ரொம்ப பிளான் பண்ணி அழகா அவளை தூக்கி கொண்டு வந்து அரண்மனையில் வச்சு புகார வச்சிருக்கிறான் கத்தர் சொன்னாரு நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ செத்தாய் ஆடி போயிட்டான் அவன் எந்திரிச்சி சொன்ன ஆண்டவரத்தோடு செய்ய அனுப்பு அருமையானவர்களே இந்த சுத்திகரிப்பு கூட்டத்தில் நமக்குள்ளே கண்டு வந்திருக்கான பலவீனங்களை நான் வெளியே அனுப்ப வேண்டிய ஒரு நேரம் நீங்க பாட்டுக்கு உள்ள வச்சுக்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு நீ போயிடலான்னு நினைச்சு நீ அழைப்பித்திரியின் நிமித்தம் நீ செத்தாயே ஆன்மீகம் செத்து போயிடும் விசுவாசம் செத்து போயிடும் பரிசுத்தம் செத்து போயிடும் உன்னுடைய ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகள் செத்து போயிடும் நீ அந்த பெலவீன பாண்டத்தை வெளியே அனுப்பு அனுப்பிவிடு எப்படிப்பட்ட ஒரு கமாண்ட் ஆண்டவர் கொடுக்குறார் ஒருத்தன் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுல கத்தர் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறார் அவன் ஒரு பெரிய தேவனுடைய மனிதன் அல்ல அவர் அந்நிய ராஜா எந்த மனுஷனும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுல கத்தரை நினைசிறாரே தெளிவாய் இருக்கிறார் நீ ஊழியக்காரனாக இருக்கலாம் விசுவாசியா இருக்கலாம் இல்லாவிட்ட புதிய நபர்களா இருக்கலாம் இல்லை பழையவர்களா இருக்கலாம் அனுபவம் வாய்ந்தவர்களா இருக்கலாம் நீங்கள் சில காரியங்களை நியாயம்னு செஞ்சிருக்கலாம் அவன் சொன்னா நான் சுத்தோடு செய்தேன் விட்டல போராடுறான் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் கத்த சொன்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ முதல்ல இவ்வளவு அனுப்பு பாவம் செய்யறதுக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத சண்டை போட்டதுக்கு காரணம் சொல்லாத அடிச்சதுக்கு காரணம் சொல்லாத கெட்ட வார்த்தை பேசுனதுக்கு காரணம் சொல்லாத விசுவாசத்தை விட்டு விலகினதுக்கு காரணம் சொல்லாத நீ செஞ்ச தப்புக்கெல்லாம் காரணம் சொல்லாத இதனால் அதை செய்தேன் அதனால் இதை செய்தேன் இது தெய்வத்துக்கு தெரியாதா நீ எதுக்கு செஞ்சது கத்தருக்கு தெரியாதா நான் சுத்திருடு செஞ்சேன் இன்னொருத்த மனைவியை கொண்டு வந்ததுல உனக்கு என்ன ஒரு பெலவின தனி இடம் கொடுத்துட்டு தவறான ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டு நான் உதவி செய்த மனப்பான்மையோடு போனேன் நான் சோசியல் மைண்ட்ல இருந்தேன் சர்வீஸ் மைண்ட்ல இருந்தேன் என் முதல்ல வீட்டில் தொடங்கு அதை செய்யு சோசியல் மைண்ட்ல சர்வீஸ் மைண்ட்ல ஏன் அடுத்த வீட்டுக்கு போற உன் வீட்டுல செய்ய அடுத்த வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லையே கத்தர் தெளிவா பேசினாரு நீ அழைப்பிட்ட ஸ்திரீயின் நிமித்தம் இந்த வருஷத்துல நீ இடம் கொடுத்ததான பலவீனத்தின் நிமித்தம் நீ செத்தாயே இந்த வருஷத்தின் கடைசியில இந்த ரெண்டு மூணு நாளுக்குள்ள எல்லாத்தையும் வெளியே அனுப்பிடு கத்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது வீட்டுல இருக்கான்னு பாரு கடன் வாங்குனது அடகு வாங்குனது அடுத்தவன் பொருள் உன் வீட்டில் இருக்கான்னு பாரு மற்றவங்களை தூக்கப்படுத்தினது ஏதாவது ஒன்னு வீட்டுக்குள்ள கிடக்கான்னு பாரு ஏதாவது விற்கிறகம் உள்ள கிடக்கும் ஏதாவது சர்ப்பம் உள்ள கிடக்கும் திருப்பிணி செத்து போன பிறகு அது தெரியும் எல்லாருக்கும் ஐயோ எப்படியா அப்படின்னு ராகியல் செத்து போன பிறகுதான் எது தெரிஞ்சதே ராகியல் செத்து போன பிறகுதான் எது தெரிஞ்சதே இவா திருடின்னு தெரிஞ்சுது தகப்பனுடைய விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்த அவன் அப்பதான் யோசிச்சான் யாக்கோ ஓஹோ லாபம் நாய வர மாதிரி நம்மளை விற்கிறதுக்கு காரணம் இருக்கு யாரு பண்ணிருக்கா அழகு இருக்கு அவ பெரிய அழகி பேரழகி ஆனா திருடி செத்து போன பிறதான் ஓஹோ ஏன் இவன் நம்முடைய பயணத்துல இன்னும் தூரத்தில் ஒரு மகிமையான இடத்துக்கு வரல பாதியில முடிச்சுட்டாலே யோசிக்கும் போதுதான் பார்த்தான் அவ செத்து பண்ண பிறகு ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுறது புரிஞ்சுக்கிட்டான் வாழ்க்கை பயணத்தில் அடையாமல் ராகியல் செத்ததுக்கு காரணம் எதே மறைந்திருந்த திருட்டின் ஸ்வாபம் ஆனா இங்க அபிமலக்கு விஷயத்துல கத்த ரொம்ப தீவிரமா இருக்காரு அவன் ஒரு அந்நிய மனுஷன் தான் அவனை கூப்பிட்டு சொல்றாரு நீ முதல்ல அவளை அனுப்பு நீ என்ிட்ட உட்காந்துட்டு சுத்தோடு செய்தேன் அவங்க என்னை அடிச்சு விட்டாங்க நான் அவங்க நாலு அடி அடித்தாங்க நான் ரெண்டு அடி அடித்தேன் அவன் என்னை கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு இப்படி சொல்லிவிட்டேன் அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதனால தான் நான் இப்படி பண்ணேன் அது கத்தாவே உமக்கும் தெரியும் பாஸ்டர் வரைக்கும் தெரியும் அவங்க எல்லாம் என்னை மன்னிச்சுட்டாங்க கத்தர் சொல்கிறாரு மன்னிச்சது மன்னாங்க அதெல்லாம் ரெண்டாவது முதல்ல இவ்வளோ அனுப்பவில்லையா அவளையே என்னை வச்சிக்கிட்டு இருக்கிற வச்சுகிற ஏன்லவீனத்தை வச்சுக்கிட்டே இருக்கிற தோல்வியுடைய குமார்த்தியை சொன்னீங்களே இன்னைக்கு எனக்கும் தெரியல இருபது நிமிஷம் ஆயிப்போச்சு சொல்றாரு கடைசி பார்த்து சொல்றாரு சாராளளை நீ வெளிய அனுப்புனாரு அபிமலை கிட்ட இல்லன்னா நீ செத்த நம்ம சுத்தீ போட்ட கத்தருக்கு ஸ்தோத்திரம் நான் பைபிள் வாசிக்கவில்லை வேதம் வாசிக்கவில்லை உசிக்கவில்லை ஜபிக்கவில்லை அண்ட ஒரு நீர் என்னை மண்ணியும் ஏ பெரிய பூசணிக்க மறைச்சு வச்சுட்டு நீ சும்மா இந்த கடுகு வெந்தயத்தை கதை சொன்ன மாதிரி சொல்லிட்டு போற நீ அறிக்கை செய்ய வேண்டியதான் அறிக்கைடு உட்காந்து அழு கத்து இந்த அறிக்கை உனக்கு சரியா திருப்தி இல்லையா போய் வீட்டில் போய் உட்காரு மனைவி பிள்ளைகள் உட்காரு முழங்கால போடு அழு மனசாட்சியில் உனக்கு தெளிவு வர்ற வரைக்கும் கடந்து கத்து உனக்குள்ள என்னெல்லாம் தெய்வம் பேசணும் நினைக்கிறாரோ அதெல்லாம் பேசட்டும் நினைக்கிறாரும் எதெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் நீ அனுப்பணும் நீ அனுப்பிவிட்டு வச்சுக்கிட்டு இருக்காது அய்யோ நான் அனுப்பிவிட்டாள் அவள் எங்கேயே போவாள் அவள் எங்க போனத பத்தி உனக்கு என்னயா அடுத்தவன் மனைவி எங்க போனா உனக்கு என்ன அவளுக்கு சாப்பிட்டாலோ இல்லையோ அவள் குடித்தாளோ இல்லையோ அவள் உடுத்தினாலோ இல்லையோ எதுக்கும் உனக்கு கவலை அப்படின்னு நீ ஒண்ணு ஒரு பெரிய அப்படியே தர்மகர்த்தாவா இல்லாவிட்ட தான தர்ம பிரபுவா அவர் ரோட்ல போறவங்க எல்லாம் எத்தனைவருக்கு வாழ்க்கை இல்ல நீ போய் வாழ்க்கை கொடுத்துட்டு வந்துருவியா எத்தனை சாப்பாடு இல்ல போய் சாப்பாடு கொடுத்துருவியா எத்தனைவருக்கு ட்ரெஸ் இல்ல போய் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவியா எத்தனையோ வீட்டில் கரண்ட் பில்ல கட்டுறதுக்கு ஆளு இல்லாம இருக்காங்க நீ போய் கரண்ட் பில் கட்டு வந்திருவியா செய்வியாதே செய்ய முடியாது உனக்கு என்ன கரிசனை அவளை அனுப்பிவிடு நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய் நான் இவன் சொல்றத்தோடு செய்தேன் உத்தம இருதயத்தோடு செய்தேன் என்ன சுத்திருத்தம் இருக்கு தெரியல உத்தம இருக்கும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் அப்பதான் கத்திர சொன்னாரு எனக்கு உரதமாக பாபம் செய்யாத படிக்க நான் உன்னை தடுத்தேன் ஆனாலும் அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்க மாட்டேன் முதல்ல அவளை வெளியான் ஆண்டவர் எப்படி ஒரு வைராக்கியமா இருக்கிறார் இந்த வேசித்தன விஷயங்கள் விபச்சார விஷயங்கள்ல ரொம்ப டஃபா இருக்கிறார் இன்னைக்கு நம்ம அழகா பிரியமானவர்களே தேவனுடைய ஜனமே அருமையான சகோதரனே சகோதரியே அப்படின்னா கூட இவன் டென்ஷன் ஆயிடுறான் யாக்கோபு நாலு நாளில் அட்டி யாக்கோபு பிரசங்கம் பண்ண எந்திரிச்சாருனாலே பாதி வேற ஆடிபிடுவான் அப்ப சில நடவடிக்கைகள்ல இந்த உபதேச ரீதியில கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தது குழம்பிக்கிட்டே இருந்தாங்க விக்கிரகத்துக்கு படைச்சது சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா விருத்த சேதனம் பண்ணவனை சேர்க்கலாமா சேர்க்க கூட பண்ணாதவங்களோட சேர்க்கலாமா சேர்க்க கூடாதா ரத்தத்தை புசிக்கலாமா புசிக்கக்கூடாது இப்படியே குழம்பிக்கிட்டே இருந்தாங்க இந்த குழப்பத்தில் பேதர் அப்படி இப்படின்ட்டு இப்படி ரெண்டு பக்கத்தில் ஆடிக்கிட்டே இருந்தாரு தப்புன்னு யாக்கோப்பு வந்தான் யாக்கோப்பு வந்து ரொம்ப வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுகிறாள் அவன் வந்தவுடனே முடிவெடுத்து சொன்னான் இதுதான் இது இதுதான் இது இதுதான் ஊழியம் இதுதான் உபதேசம் வைக்கிற படைச்சதை சாப்பிடவே கூடாது ஒரே ஐடியாச்சுட்டான் நொறுங்குண்டு சேர்த்ததை சாப்பிடவே கூடாது ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது சாப்படவே கூடாது உபதேசத்தை ஆழமா ரொம்ப உறுதிப்படுத்தி பேசினால்தான் அவங்களுக்குள்ள குழப்பங்கள் வந்து சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா போட்டு குழம்பிக்கிட்டே கிடப்பாங்க இருக்கா இல்ல கலாச்சார இருபது விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவை வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் ரத்தத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானி தீர்மானிக்கிறேன் வந்த பின்பு நடந்த ஒரு சம்பவம் அவன்தான் பட்டு பட்டு பட்டு பட்டுன்னு பேசுறாள் அதனாலதான் யாக்கோபுனால் நல்ல விபச்சார விபச்சாரிகள் கிளம்பிச்சு பிரசங்கம் அதனால் நாம் இதிலிருந்து என்ன விளங்கி கொள்கிறோம் நமக்குள்ளே இருக்கிறதான பலவீனத்தை வெளியே அனுப்பணும் இந்த நான்காவது கூட்டம் இந்த நான்காவது கூட்டத்தில் இந்த வருஷத்தின் கடைசியில் நீ வெளியே கொண்டு வா அனுப்பிவிடு அவளை வெளியே அனுப்பிவிடு அதுதான் தெய்வம் உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இந்த மாலை வழியில் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் தேவன் எதிர்பார்க்கிற அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டிய நேரம் இதுதான் நாம் இதை சரியாக செய்யலைன்னு சொன்னால் நாம் குற்றவாளிகளாக இருப்போம் அதால் நாம் இந்த நேரங்களில் நம்மை தாழ்த்த அது என்ன சாராலை வெளியே அனுப்புவது சாராளுடைய கேரக்டரில் நாலு காரியம் சரி கிடையாது ியும் நல்லா இருக்கும் ஆனா நாலு காரியம் சரி கிடையாது ஒன்று ஆகார இவ தான் ஆபரகம் உடைய வாழ்க்கையில் நுழைச்சது ஆபரகம் ஒரு பெரிய தெய்வீகமான மனுஷன் நுழைச்சது யாரு நுழைச்சது யாரு அதே வீட்டில் அந்த பெண்ணை அடிமை பெண்ணாக பார்வையில் வைத்திருந்த மனுஷன் அருமையான ஒரு தெய்வீகமான ஒரு மனுஷனை தவறான பார்வைக்கு எடுத்துக்கொண்டு அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான் சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான் இங்கதான் தடுமாற்றங்களுக்கு காரணம் உண்டாகுது ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்த பின்பு ஆபரகாமை தடுமாற வைச்ச ஒரு செயல் சாராலுடைய புத்தி இன்னைக்கு ஒரு பெரிய அரப் கண்ட்ரிஸ் இருந்து தேசத்திலேயே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது யாரு இதுக்கு மூல வேறு யாரு யாரு சாரால் எனக்கு பிள்ளை இல்லை அதனால இவ்வளவு கட்டிக்கோ அதுல உள்ள பிள்ளைய நான் வச்சுக்கிறேன் அங்கதான் தோல்வியின் அனுபவம் தொடங்குது அங்கதான் விழுகையின் ஆரம்பம் தொடங்குகிறது இந்த சாரால தவறான உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது உன்னே தான் நேசிக்கிறான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு கூட்டத்தில் இருந்தாலும் அப்படித்தான் இருக்கான் இப்படித்தான் இருக்கான் அதைச் சேரான் இதை அதே இந்த சாராலுடைய ஆவி இப்படித்தான் சுத்தும் சாராலுடைய ஆவிய பார்த்தீங்களா நல்லா இருந்தவனை கெடுத்து ஆண்டு சொன்னாரு இந்த புத்தியை வெளியே அனுப்பு இந்த புத்தி நீ இருக்கிற வரைக்கும் நீ என்ன செய்தாய் செத்தாய் ஒருத்தர் ஒவ்வொருத்தரையும் இருக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் அந்த நிக்கணும் அபிஷேகம் பற்றவன அந்த ஸ்தானத்தில் இருக்கணும் மிஞ்சி என்ன செய்யக்கூடாது யாருமே செயல்படக் கூடாது நான் மிஞ்சி அங்கே வரக்கூடாது அவங்க மிஞ்சி எங்க வரக்கூடாது யாக்கோபோ லாபம் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க நான் இந்த மிஸ் பாபத்தை தாண்டி அங்கே வரமாட்டேன் நீ இந்த மிஸ் தாண்டி எங்க வரக்கூடாது என்ன இடத்துல வரக்கூடாது அவன் அடிமை பெண் அவ ஒரு சாதாரண வேலைக்காரி எகிப்திய பெண் அவளை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவளை குழப்பி வாழ்க்கையை மாற்றி ஒரு பெரிய அந்த குடும்பத்துல ஒரு புயல் அடிக்க காரணமும் ஆண்டவரே சொல்றாரு உனக்கு ஒரு முகம் பெறப்பான் அவன் யாரா இருப்பான் அவன் துஷ்டனா இருப்பான் அவன் இருக்கிற வரைக்கும் உலகத்துல கடைசி வரைக்கும் அவனுடைய கை எல்லாருக்கும் எப்படி இருக்கும் இன்னைக்கு முழு உலகத்துல நம்ம இணைஞ்சிட்டு இருக்கிறோம் பாத்துக்கிட்டு இருக்கிறோம் திர்க்க தரிசனம் நிறைய பேர் நம்மளுடைய காலத்தில் நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த ஆள் தான் யாரு அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் அபிமல ஏ இவள நீ சேர்க்காதே இந்த புத்திய நீ உனக்குள்ள வைக்காத இவ இருந்தா நீ செத்த இவளை வெளியானு அவன் அடுத்த நாள் காலையில கூப்பிட்டு புட்டிச்சு சாரா விரட்டு வரட்டு நாய் வரட்ட மாதிரி விரட்டி துரத்தி விட்டான் அப்படிதான் பைபிள் சொல்லு அவளை கூப்பிட்டு சொன்னா இந்த காசு போய் தொலை போ முக்காடு முக்காடு போடுறதுக்கு வச்சுக்கிறியா போ போ வெளியே போ அப்படின்னா அசிங்கப்பட்டு தான் அங்கிருந்து வெளியே வந்தா நீ இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும் அதே அதிகாரம் கடைசி போயிருக்காங்க அவள் அவனால் கடிந்து கொள்ளப்பட்ட முன்பாகவும் இது உன் முகத்து முக்காட்டு காவலாக என்றான் இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டால் அவன் தான் கரெக்டான ராஜா கத்தரவனை சொன்ன உடனே அடுத்த நாள் கூப்பிட்டு காலையில் எலும்பின உடனே கூப்பிட்டு சொன்னான் இவளை அனுப்பு துரத்தி விடு வெளியே அனுப்பிவிடு வேண்டவே வேண்டாம் இந்த முக்காடு போட்டுக்க கிளப்பு வெளியே போகும் சொன்னான் அதுதான் இன்னைக்கு நீ செய்யணும் நீ அழைப்பித்த ஸ்திரீயின் நிமித்தம் நீ வாஞ்சித்த பலவீனத்தின் நிமித்தம் தோல்வி பாவம் அக்கிரமம் அநியாயம் சாராலுடைய தவறான பழக்க வழக்கங்கள் தவறான எண்ணங்கள் தவறான உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுக்கிற பழக்கங்கள் நீ வெளியும் ராஜ்யத்தில் இருக்கிற கற்பம் அடைக்கப்பட்டிருக்கு மரடா மாத்திட்டர் ஒரே நைட்ல கமாண்ட் கொடுத்துட்டாரு என்ன நடக்கும் பதினேழு நிமித்தம் கர்த்தர் அபிலமே எல்லாம் ஒருத்தனும் குழந்தை பெற்றுக் கொள்ள முடியாது ஜெயஜீவிங்கிறது கணக்கிலே வராது அந்த தேசத்தையே பனிஷ் பண்றாரு யார் மூலம் யார் மூலமாக ஒரு ஆள் நிமித்தம் ஒரே ஒரு ஆள் நீ தவறு செஞ்சால் உன் குடும்பம் அசையும் உன் பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் கெட்டுப்போகும் உன் சந்ததி தலைகுனியும் தாய்த்தகமென்ற ரொம்ப கவனமாக இருக்கணும் வீட்டில் மூத்த பிள்ளைகள் கவனமாக இருக்கணும் சபையில் உள்ள வாலிபர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ தேவனுடைய நாம தூசிக்கப்படுறதுக்கு ஏதோவா போயிடக்கூடாது நீ என்ன செஞ்சாலும் ஓன் பேர் கெட்டு போகாது சபை பேர் கெட்டுப்போகும் ஆண்டு உடைய நாம தூசிக்கப்படும் சத்திய மார்க்கம் இவர்கள் நிமித்தம் என்ன செய்யப்பட்டதே தூசிக்கப்பட்டதுன்னு பைபிள் சொல்லியிருக்கு அதிகார சத்திய மார்க்கம் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேக பின்பற்றுவார்கள் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும் நீ செய்யற தப்பு சத்திய மார்க்கத்தை தூசிக்க அதனால ரொம்ப கவனமா இருங்க பாருங்க ஒரே நைட்ல அவன் இன்னும் அவளை தொடல அதுக்குள்ள கத்தர் அவனை ஒரு வழி பண்ணிட்டு இருக்கும் கூப்பிட்டான் கூப்பிட்டான் வந்து வெளியே நீங்க தீர்மானம் எடுக்கணும் நானு பேசாம போயிட்டா அவங்க அப்படி சோர்ந்து போயிடுவாங்க நீ பேசல சோர்ந்து போயிட்டா சோர்ந்து போறான் நீயே மற்றவங்களுக்கு பரிதவிக்கிற ஆத்மாவே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு இனி அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க வராம போயிடுவாங்க வராம போனா உனக்கு என்ன ஆத்மாவை பத்தி கத்தர் பார்த்துக்குவாரு அவங்க பின்மாறிடுவாங்க ஒன்னும் பின்மாற மாட்டாங்க நீ பின்மாறாம இருந்தா உனக்குரிய அடுத்த உன பத்தி உன்னு மீன் பிடிச்ச ஜீவி சில தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு நீங்க உடனே முடிவெடுக்கணும் இன்னைக்குதான் புது வருஷத்தில் எடுத்துறேன் எப்படி நாலு சிகிரெட் குடிக்க ரெண்டு சிகரெட் குடிக்கிறதா ரெண்டு சிகரெட் குடிக்கு ஒரு சிகரெட் குடிக்கிறதா ஃபுல் அடிச்சவன் குவாட்டர் அடிக்கிறதா அப்படியா அப்படி குறைக்கிறாரா பாவத்தில் என்ன நீ வந்து வேரியேஷன் வைக்கிற வெட்டுன்னா செய் கத்தி எடுந்தா கத்தி எடுத்துரு சிலர்லாம் இந்த ஆப்ரேஷனுக்கு போவாங்க முள்ளு கிள்ளு குத்திட்டா போவாங்க அட்டிப்பட்டுட்டா போவாங்க இவங்களுக்கு பயங்கரமா வலிக்கும் டாக்டர் டாக்டருமா அந்த டாக்டர் இவங்களுக்கு இவங்க புண்ணு பார்த்தா பயங்கர பயமும் ரொம்ப அனுதவமா இருக்கும் அவன் என்ன செய்வா டாக்டர் என்ன செய்வாங்க அவங்க அவங்க பாட்டுக்கு வருவாங்க சரட்டு சரட்டுன்னு ரெண்டு இழுப்பு போட்டு தேய்ச்சி கத்தா கதற அவங்க அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்பதான் சுகமாகும் இல்லன்னு சொன்னா அழகா அப்படி மூடி மூடி வச்சு உள்ள சீல் பிடிச்சு சீல் புதுக்கப்படாமலும் ரண சோகமாக்காமலும் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க முடியாது என் ஜனங்கள் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி தங்களுடைய காயத்தை என்ன செய்றாங்க என்ன செய்ய பூசுகிறார்கள் அது மேல அழகா மூடிக்கிட்டு உள்ள செப்டிக் ஆகி கடைசியில் ஒரு நாள் உண்டை ஓட்டத்தை முடிச்சிடும் இசைவேளியில ரண வைத்தியன் இல்லையோ பின்ன ஜனமாக குமார்த்தி சொஸ்தமடையாமல் போனால் சுத்திரிப்பு கூட்டம் தான் ஆபரேஷன் தேட்டரு சுத்திரிப்பு கூட்டத்துக்கு புதிய அத்துமாக்களை கூட்டு வரக்கூடாது அவன் மிரண்டு ஜரத்துக்கு போய் அவன் ஆபரேஷன் விட்ட மாதிரி இருக்கும் சும்மா லை ஒன்று கொடுத்த ஜரம் சுகமாயும் அவனை கொண்டு போய் ஆபரேஷன்ல கத்தி கித்தியெல்லாம் காட்டி போக்கஸ் லைட்டெல்லாம் அடிச்சா ஏ நம்ம ஏதோ நடந்து போச்சுருவான் அதனால புதிய ஆத்மாக்களை நீங்கள் சுத்தி கொடுத்து கூப்பிட்டு வரக்கூடாது அது நம்மளுங்க இப்ப ரொம்ப ஆத்ம பாரத்தில் வருவாங்க ஓங்கதையை பார்க்கறதுக்கு தான் இங்கே கூட்டத்துக்கு வந்துருக்கான் இன்னைக்கு என்ன ஆத்துமபாரம் உனக்கு வந்துருச்சு வருஷத்து கடைசியில் யாரையாவது புதிய ஆத்துமாக்கள் அதுக்கு கூப்பிட்டு வந்தேன் இதுக்கு கூப்பிட்டு வந்தேன் இது ஆப்ரேஷன் இது ஆப்ரேஷன் டைமு உன் கதையே சீல் வடிச்சுக்கிட்டு இருக்கு இதை கிளியர் பண்ணணும் இசைவில் ரண வைத்தியன் இருக்கிறாரே ஆப்ரேஷன் சக்சஸ் ஆகும் பேஷண்ட் பிழைப்பான் ஆனா நீ ஒப்பு கொடுக்கணும் இல்லைன்னா செத்தாய்